கருத்தன சிந்த கண்டன வண்டக்கனகவில் பெந்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள்கோள் திருத்தன பாரம் மாரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தனமூரலும் நீயும் அம்பே மந்தின் முன்